சச்சிதானூ விஷோத்தியேதவே தாத்தயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா வய நுமில உச்ச யோ வா அனந்தனி ரூமேர் கடஞ்சித் காலேன நெய்வாக்கில சக்தி தாம்னா த்ருமிலர் என்கிற யோகியானவர் பேசுகிறார் இதுவரைக்கும் ஆறு யோகிகளுடைய உபதேசத்தை கேட்டிருக்கோம் இது ஏழாவது யோகியானவர் இப்போ பேசுகிறார் முதல்ல மனசில் அடக்கத்தோடு பேசுகிறார் ராஜா கேட்டார் பகவானுடைய அவதாரங்கள் என்ன எத்தனை அவதாரங்கள் நடந்திருக்கின்றன நடந்து கொண்டிருக்கின்றன நடக்கப் போகின்றன அவற்றிலெல்லாம் பகவான் என்ன செய்ய போகிறார் நம்ம பொதுவாக துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் அவதாரஸ் காரணம் அப்படின்னு சொல்லுவோம் தீயவர்களை அடக்கி ஒடுக்கி நல்லோர்களை பாதுகாப்பது அவதாரத்தினுடைய நோக்கம் செயல்கள் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சுஷ்கிருத்தம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே युगे, இந்த ஸ்லோகம் நமக்கு தெரிஞ்சது ஆனால் அவதாரங்களில் எத்தனை விதமான மூர்த்திகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த கர்மாக்களையெல்லாம் தெரிஞ்சுட்டால் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு சௌரியம் ஏன்னா இதுக்கு முன்னால் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார் ஸ்தோத்திரத்துக்கு பகவானுடைய லீலா வினோதங்கள் மகிமைகள் அதெல்லாம் தெரிஞ்சால் தான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அதுக்காகத்தான் நிமிச்சக்கரவர்த்தி இந்த கேள்வியை கேட்டார் அப்படின்னு வியாக்கியானக்காரர்கள்லாம் வியாக்கியானம் பண்ணினதையும் நாம் பார்த்தோம் இப்போ முதல்ல இந்த துருமிலர் என்கிறவர் என்ன சொல்லுகிறார் துருமிலர்னு சில பேருடைய சொல்லப்படுகிறது சில பேர் த்ரமிளஹான் என்கிறார்கள் சில பேர் திரவிடஹா என்கிறார்கள் ஆக இந்த துருமில சப்தத்துக்கு மேலே ஒரு மார்க்கே போட்டிருக்கிறது ஆஹ துருமிஹா த்ரமிளஹா திரவிடஹா அப்படிங்கிற சப்தங்கள்லாம் இருக்குது அதில் நமக்கு தாற்பயம் இல்லை இதில் இருக்கிற குறிப்பாக சொன்னேன் அவ்வளோதான் அவர் என்ன சொல்கிறார் பகவானுடைய மகிமைகளையெல்லாம் குணங்களையெல்லாம் ஒருத்தன் சொல்லிவிட முடியும்னு நினைக்கிறது அவன் ரொம்ப பக்குவம் இல்லாதவன் என்பதை காட்டுகிறது அப்படிங்கிறார் எல்லாராலையும் சொல்லிவிட முடியாது அதனால் முதல்ல அவர் தனக்கே சொல்லிக்கிறார் நான் வந்து பகவானுடைய மகிமையெல்லாம் எப்படிப்பா முழுக்க சொல்ல முடியும் சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியும்னு ஒருத்தன் நினைச்சான்னா அவன் ரொம்ப சிறுவனாகத்தான் இருப்பான் பக்குவம் இல்லாதவனாகத்தான் இருப்பான் அப்படிங்கிற கருத்து படும்படி இந்த ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணியிருக்கார் யஹா அனந்தானு குணான்னு எவன் ஒருவன் அந்த எல்லையில்லாதவனுடைய எல்லையற்ற குணங்களை எல்லையில்லாத இறைவன் வரையறுக்கப்பட முடியாதவன் அன்லிமிட்டெட் அவருடைய குணங்களும் வரையறுக்க முடியாது அவரும் வரையறுக்கப்பட முடியாதவர் அவருடைய குணங்கள் மகிமைகள் அவதாரங்கள் எல்லாமே வரையறுக்க முடியாது அனனுக்கிரமிஷ்யன் வர்ணிக்க முடியும் அனந்தசிய அனந்தான் குணான் ரொம்ப அழகாக சொல்கிறார் அனந்தம்னா முடிவு எல்லை அனந்தம்னால் முடிவில்லைன்னு அர்த்தம் எல்லை இல்லைன்னு அர்த்தம் ஆனால் ரெண்டு சொல்கிறார் அனந்தசிய அனந்தான் குணான் அனந்தனுடைய அனந்த குணங்களை அனுக்கிரமிஷ்யன் அனுக்கிரமிஷ்யன்னா கணக்கு போடுறதுக்கு எண்ணுவதற்கு எண்ணி சொல்லுவதற்கு முயற்சி பண்ணுகிறானோ அனுக்குமிஷன் வா வான் இருக்கார் வான்னா அது முயற்சி பண்ணினால் அப்படிங்கிற அர்த்தத்தில் யோவா எவன் ஒருவனோ இருந்தாலும் ஒருவனாக இருந்தாலும் அனந்தனுடைய அனந்த குணங்களையெல்லாம் எண்ணி சொல்லிவிட முடியும் என்று நினைப்பானே ஆனால் சது பாலபுத்தி அவன் ரொம்ப பக்குவம் இருப்பான் நான் சொல்லிவிடுறேன் பகவானுடைய மகிமையை அப்படின்னு ஒருத்தன் நினைச்சானையானால் அது முடியாது பால புத்திகி புத்தியில் பக்குவம் வரலேன்னு அர்த்தம் அறிவில் சிறுவனாக இருக்கான்னு அர்த்தம் வயசில் பெரியவனாக இருந்தாலும் பகவானுடைய மகிமையை சொல்ல முடியும் கணக்கு போட்டு சொல்லிவிடலாம் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சானையானால் அவன் அறிவில் சிறியவனாக இருப்பான் அதில் சந்தேகம் இல்லை அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் எவன் ஒருவன் பூமேகே ரஜாம்சி காலேன கதஞ்சித் கணையேத் அதாவது இந்த பூமியில் இருக்கிற தூசுகள் மண் போன்ற தூசுகள் எல்லாம் மண் துகள்களையெல்லாம் எப்படியாவது காலப்போக்கில் கணக்கு போட்டு விடலாம் நைவ அகில சக்தி தாம்ன எல்லா சக்திக்கும் இருப்பிடமான அனைத்து ஆற்றலுக்கும் இருப்பிடமான இறைவனாக இருக்கிற அந்த பகவான் ஹரியனுடைய மகிமையை எவராலும் சொல்லிவிட முடியாது எத்தனை காலம் சொன்னாலும் முடியாது என்பதை சொல்லுகிறார் இது வந்து பகவானுடைய மகிமை அளத்தற்கு அறியது அளவிடற்கு அறியது என்பதை அடக்கத்தோடு துருமிளர் சொல்லுகிறார் நிமி சக்கரவர்த்திக்கு அதனால் முதல்ல எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியும் நீ நினச்சுடாத எல்லாத்தையும் சொல்லிட முடியும் நானும் நினைக்க போகிறதில்லை அதனால் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த ஸ்லோகத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் யோகா அனந்தான் அனுக்கிரமிஷியன் சத்துபாலி ரஜாம்சி பூமேர் கதஞ்சித் காலேனில்தி தாம்னா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரி ஓம் தேனி வேதபுரி